விசுவாசிகள் மருந்து சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு சிலர் மருந்து சாப்பிடாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஆஸ்பத்திரிக்கும் போகாமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் மருந்து சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக ஜபம் பண்ணு கூட நமக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க நோயா இல்லை வியாதியா என்ன வந்தாலும் முதல்ல தம்பி நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற போய் அதை பார் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பேன் அதுக்கு தான் உனக்கு தண்டனையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன் ஒரு சில சபைகளில் மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உபதேசமே வச்சுருக்குறாங்க நாமும் கூடங்க சில ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த நோயோ இல்லை வியாதியிலேருந்து விடுதலை உடனே கிடைக்காததுனால மருந்து சாப்பிட்லாமா இல்லை ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நம்ம நினச்சிருப்போம் இல்லையா சரி மருந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இவ்வளவு கேள்விகளுக்கும் பதில்தாங்க இந்த வீடியோ வாங்க போகலாம் கருத்தில் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சரியா புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மருந்து சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்களை பார்த்து தயவு செய்து குற சொல்லாதுங்க அதே மாதிரி மருந்து சாப்பிடாம இருக்கிறவங்க மற்றவர்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தயவு செய்து வற்புறுத்தாதுங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் மருந்து சாப்பிட்ற நீங்கள் சாப்பிடாதவங்களை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களை குற சொல்லாதுங்க மருந்து சாப்பிடாமல் ஜபத்திலே எல்லாவற்றையும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சாதிக்கிறவங்க தயவுசெய்து மற்றவர்களை மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தாதுங்க மருந்து சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னா சாப்பிட்றது தப்பு இல்லை சாப்பிடாமல் இருக்கிறதும் தப்பு இல்லை என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உண்மைதாங்க மருந்து சாப்பிட்றதும் தப்பு இல்லை சாப்பிடாமல் இருக்கிறதும் தப்பு இல்லை நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க ஒரு பக்கம் பாருங்களேன் நானே நேரடியாக என் கண்ணால் பார்த்தோம் கேள்விப்பட்டோம் இருக்கிறேன் என் என் வாழ்க்கையிலே அனுபவிச்சுருக்கிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை தலைவலி பல்லு வலி காய்ச்சலி எதுவாக இருந்தாலும் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் ஜபம் பண்ணால் அவங்க ஒன்று கை மருந்து கொடுப்பாங்க இல்லைன்னா ஜபம் பண்ணுவாங்க உடனே சரியாயிடும் அதேமாதிரி என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை என்னுடைய மனைவி வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே இதே கதை ஒரு தாத்தா வருவாங்க சரியா இவங்க ராத்திரியெல்லாம் ஏதாவது காய்ச்சல் பல்லு வழி அது ஏதாவது இருந்தாலும் அது காலையில் வரும்போது அந்த தாத்தா கிட்டே போய்ட்டு தாத்தா இந்த மை இருக்குதுன்னு ஜெவம் பண்ணும்பொழுது அந்த தாத்தா கையை வச்சு ஜெவம் பண்ண அடுத்த செகண்டே உடனே விடுதலை ஆயிரும் உடனே அந்த நோய் சரியாயிரும் ஏன் இன்றைக்கி கூடங்க எங்கள் மாமனார் மாமியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறத விரும்பவே மாட்டாங்க முடிஞ்ச அளவு ஆஸ்பத்திரிக்கு போகிறத தவிர்ப்பாங்க வீட்டில் ஏதாவது ஒரு நோய் வியாதி சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் சரி பல்லுவள்ளி வீக்கம் எது வந்தாலும்ங்க காவல் எது வந்தாலும் உடனே பிரேயர் ஆளில் சேருவாங்க சேர்ந்து ஜவம் பண்ணுவாங்க ஜவம் பண்ணி முடித்த உடனே அந்த ஆளுக்கு என்னப்பா ஆச்சு சரியாயிடுச்சான்னா அடுத்த செகண்ட் சரியாயிரும் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் தெரியுமா இது என் கண்ணால் நானே பார்த்துருக்குறேன் ஏன் இன்னும் ஒரு சில சில விசுவாசிகளை கூடங்க நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பொய்யா உண்மையாகவே கிடையாது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது இது பொய்யே கிடையாது நானே என் கண்ணால் பார்த்துருக்குறேனே சரி அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா சிலர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஜபம் பண்ணாமல் எல்லாத்தையும் இது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் எல்லாத்தையும் ஜபத்திலையே நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே மாதிரி மற்றவர்களையும் நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களைப் போலேயே எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது நான் என்னுடைய காலத்திலேயே நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன் சிலர் ஜ போக எல்லோரும் அடு அறிவுரை சொல்லியிருப்பாங்க சிலர் டாக்டர்கிட்ட கூ கூப்பிட்டு ஏதாவது பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை கேட்காம தொடர்ந்து பிடிவாதமாக அப்படியே இல்லை ஆண்டோர் குண தருவார் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருந்து ஒரு சிலர் இறந்து கூட போயிருக்காங்க ஒரு சிலருடைய வியாதிகள் ரொம்ப முத்திட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காங்க இது என் கண்ணால் பார்த்துருக்குறேன் சரியா ஒரு பக்கம் ஆண்டோர் சொகம் கொடுத்ததையும் பார்த்துருக்கேன் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கோர சம்பவங்கள் நடந்ததையும் நான் பார்த்துருக்குறேன் சொல்கிறவங்க விஸ்வாசத்தோடு சொல்லி நல்லா ஜபம் பண்ணிவிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போகாத ஆண்டரும் உனக்கு சோம் கொடுப்பார்னு எல்லாம் விஸ்வாசத்தோடு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த நோயாளிக்கோ அல்லது அவங்களுடைய பெற்றோர்களுக்கோ அவங்க உறவினர்கள் அந்த இன்சார்ஜ் அந்த பேஷண்ட்டோட இன்சார்ஜாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கோ விஸ்வாசம் இருக்காது தேவன் மேல் சந்தேகம் இருக்கும் இல்லை விஸ்வாசத்திலேயே சந்தேகம் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது ஜபிக்கிறவர் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பாரு ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறவருக்குள்ளேயும் விஸ்வாசம் இருக்கணும் இல்லையா என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்க ஆமாங்க கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா பேஷண்ட்டோட உறவினர்களுக்கோ விஸ்வாசம் இருக்கணும் இல்லைன்னா அதை எப்படி ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் மத்தே மார்க் லூக்கா யோகா நாலு சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கூட உன் விசுவாசம் பெரியது உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவுது இஸ்ரேவேலியிலும் இப்படிப்பட்ட விஸ்வாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அற்புதத்தை செஞ்சுருப்பாரு நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள் எத்தனை தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு பைபிளில் நாலு சுவிசேஷங்களில் ஏன் அப்படின்னா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை பார்த்திங்கன்னா விசுவாசத்திற்கு அளவு உண்டு அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை மெய்யான ரசிகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்போ ஆவிக்குறைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சிறு குழந்தைய போல இருக்கிறோம் எதிலெல்லாம் குழந்தைத்தான இருக்கோம் விஸ்வாசத்தில் குழந்தையை போல் இருப்போம் பரிசுத்தத்தில் குழந்தையை போல் இருப்போம் இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் ஆவின் கனி அதில் குழந்தையை போல் இருப்போம் எல்லாவற்றிலையும் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா பைபிளில் வளரணும் இப்போ விஸ்வாசத்தில் வளரணும் பரிசுத்தத்தில் வளரணும் ஆவின் கனி கொடுக்கறதில் வளரணும் இப்படி எல்லாவற்றிலும் வளர வேண்டியிருக்கு புரியுது அவங்களுக்கு அதனால தான் சிலருக்கு அவங்க ஜபத்தில் காத்திருந்தாலும் இல்லை ஒரு ஊழியக்கார் வந்து விசுவாசத்தோட்ட ஜபம் பண்ணிவிட்டு போனாலும் அது உடனே நடக்கிறது இல்லை ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக ஆயிடுது ஏன்னால் விசுவாசத்தின் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் மருந்து சாப்பிட்றவங்க தயவு செய்து சாப்பிடாதவங்களை குறை சொல்லாதுங்க அதே மருந்து சாப்பிடாமல் விசுவாசத்தில் ஜபம் பண்ணியே காரியத்தை வாய்க்கை பண்ணுறவங்க தயவுசெய்து மருந்து சாப்பிட்றவங்கள பார்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தாதுங்க இன்னைக்கி சில சபைகள்லையே இதை உபதேசமாக வச்சுருக்குறாங்க இல்லையா லோக்கல் சபைகள் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சிக்கங்க லோக்கல் சபைகளில் இருக்கிற உபதேசங்களை மற்ற சபைகளோடு ஒப்பிடாருங்க உங்கள் நீங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு இருப்பீங்க அந்த சபையில் உங்கள் தலைவர் சபையின் தலைவர் இருப்பாங்க அது பாஸ்ட்ராக சரி ஆயிராக சரி எந்த சபை பிரிவினராக சரி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது மூல உபதேசங்கள் தவிர மற்ற உபதேசங்களை சபை தலைவர்களின் புரிதல் படி அனுபவப்படி மாறுங்க மூல உபதேசன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபவுண்டேஷ்னல் டாக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மற்ற எல்லா உபதேசங்களுமே சபை தலைவர்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது அதை பொறுத்து அவங்களுடைய அனுபவப்படி மாறும் எல்லாருமே வந்துட்டு அறிவில் பூர்ணராக இருக்கிறாங்களா கிடையாது எல்லாருமே எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக இருக்கிறாங்களா கிடையாது இந்த சபைக்கு போக வேண்டாம் வேறு சபைக்கு போகலாம் அப்படின்னு தயவுசெய்து யோசிக்கவே யோசிக்காதுங்க ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற சபையில் நாலு குறை இருக்குன்னா இன்னொரு சபையில் வேறு நாலு குறைகள் இருக்கும் நீங்கள் அங்கே போய் பா நாள் பழகினா தான் தெரியும் எல்லா சபைகளிலும் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் பார்க்குற அந்த சபைகளில் இருக்கிற குறைகள் உங்களை கலக்கடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லா சபைகள் வந்துட்டு பூரணமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா பூமியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு சபை மற்ற சபையார பார்த்து தயவு செய்து குற சொல்லாருங்க அப்போ என்ன பிரதர் செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா வழி இருக்குதுங்க தேவனுடைய சித்தத்தை எல்லா விஷயத்துலேயும் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க டென்த்தோ டுவெல்த்தோ முடித்ததுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை அறியணும் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லை வீடு வாங்கும் பொழுது அந்த வீடு வாங்கலாமா இந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை அறிய பார்க்குறீங்க ஒரு வேலைக்கு போகணுன்னா இந்த கம்பெனிக்கு போகலாமா அந்த கம்பெனிக்கு போகலாமா அப்படின்ட்டு தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறீங்க இந்த மாதிரி தேவனுடைய சித்தத்தை ஒரு சில காரியங்களுக்கு தான் நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க அப்படி இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களிலையும் தேவனுடைய சித்தத்தை அறிகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுன்னு வைங்களேன் இல்லை ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன் முதலாவது நம்ம ஜபம் பண்ணணும் ஆண்டவரே இந்த வியாதி இந்த நோய் எதற்காக வந்துருச்சு நான் கசப்பு வச்சுருக்கிறேன்னா நான் ஏதாவது தவறு செஞ்சுருக்கேன்னா இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் அப்படி கேட்கும் ஆண்டவர் பதில் சொல்கிறதுக்காக கொஞ்சம் காத்துருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்கள் ஜப நேரத்தில் கொஞ்சம் காத்துருங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி காத்துருங்க அப்போ என்ன ஆகும்னா தேவன் வந்துட்டு உங்களுக்கு வே வெளிப்படுத்தி காண்பிப்பார் நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் அதை காண்பித்து கொடுப்பார் அப்படி தப்பு இருக்கும் பொழுது ஆண்டவரே ஓ இது தப்பாயிடுச்சு அந்த தயவு செய்து சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதேமாதிரி எந்த நபர் மோ நம்ம இந்த தப்பு பண்ணோமோ அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்டிங்கன்னா உடனே அந்த வியாதி சரியாயிரும் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னா ஆண்டவரை சொல்லி நமக்கு வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடலை அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு சரி இப்போ ஒன்று பண்ணு அந்த கை மருந்தை சாப்பிடு துளசியை சாப்பிடு தூதுவலையை சாப்பிடு அதை சாப்பிடு இஞ்சி சாப்பிடு ஏதாவது ஆண்டவர் வந்துட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறதுக்காக பனிரெண்டு வகையில் பேசுவார் நம்ம கிட்ட சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணால் பாருங்க சரியா அப்போ தேவன் ஏதாவது ஒரு வகையில் நம்மகிட்ட பேசுவார் சொல்லிக் கொடுப்பார் நீங்கள் அதை ஜவம் பண்ணிவிட்டு அதுக்காக ஆண்டவரே எதுக்காக இந்த வியாதி வருதுன்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கணும் அப்போ தேவன் வந்துட்டு இந்த பனிரெண்டு வகைகளில் ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு புரியும் என்ன புரியும் ஓஹோ இந்த நோய் வந்தது இந்த வியாதி வந்தது இந்த காரணம் சரி அப்படின்னா உடனே உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிடும் சரி சொல்யூஷன் தெரிலனால அடுத்தது ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் எதாவது ஒரு வகையில் பேசுவார் நீ கை மருந்து சாப்பிட அதை சாப்பிட இல்லைன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க போய் ஜபம் பண்ணுடைய ஆவிக்குறை நண்பன் ஒருத்தர்கிட்ட சேர்ந்து ஜபம் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டோர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் இது இது ரொம்ப முக்கிய விஷயத்திலையும் நம்ம வந்து சித்தத்தை செய்யணும் விரும்பணும் முதலாவது பயிற்றுவிக்கணும் வியாதிப்படுத்த சாதாரண பல்லு வழியா இருந்தாலும் சரி பெரிய சீரியஸ் ாலும்டைய சித்தியம் முயற்சி பண்ணுங்க ஆண்டோர் கண்டிப்பா உங்களை வாழ்க்கையில் இன்னும் அதிகமா இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிற விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் ஆதி ஆகத்திலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆதியம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை படிக்கும் பொழுது மருத்துவ மூலிகைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே படைச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அது கீரை வகைகளாக இருக்கலாம் பழ வகைகளாக இருக்கலாம் வெஜிடபிள் அந்த காய்கறி வகையாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் என்ன மூலிகைகள் இப்போ ஒரு சாதாரண மஞ்சத்தூள் இருக்கே அதே ஒரு மூலிகை தான் புதினா இலை இருக்கே அதே ஒரு மூலிகை தான் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு நமக்காக தான் படைச்சிருக்கிறார் நம்ம சாப்பிடும்பொழுது நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் சாப்பாட மருந்தும் மாதிரி சாப்பிடலைன்னா நாளைக்கு மருந்த சாப்பாடு மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்து எல்லா வகையான சாப்பாடுகளையும் உணவுப் பொருட்களையும் நமக்கு எது நமக்கு தேவைங்கிறத பார்த்து க டெய்லி அனுதனமும் சாப்பிடலைன்னா மாத்திரைகளை மருந்து மாதிரி சாப்பிட வேண்டியிருக்கும் என் கண்ணு முன்னாலே பார்க்குறேன் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாத்திரை போடுறாங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு மாத்திரை எனக்கு ஒரு சில உறவினர்கள் இருக்காங்க கை நிறையா அந்த கை கொத்து கை நிறையா அவ்வளவு மாத்திரைகளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க சாப்பாட்டில் அதிக க அக்கறை தேவன் படைச்சிருக்கிறது எல்லாமே நமக்காக தான் படைச்சிருக்கிறாரு அதில் சில மூலிகை செடிகளை படை ஒரு கீரை சாப்பிடுங்க உங்களுக்கு வியா இந்த வியாதி வராதுன்னே சொல்லி நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க டெய்லி உங்களுடைய ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்களுடைய ஏரியாவுக்கு உங்களுடைய பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற என்னென்ன பழ வகைகள் வருதோ அந்த லோக்கல் பழ வகைகளை சாப்பிடுங்க அது உங்களுடைய பட்டணத்துக்கு உள்ள சீதோஷண நிலைக்கு கிளைமேட் எத்தையும் நமக்காக தான் படிச்சிருக்கிறார் அது புத்திசாலித்தனமா நம்ம அதை அனுபவி சாப்பிட்டாலே பாதி வியாதிகள் சரீரப்பகாரமான வியாதிகள் வரது அவாய்டாகும் சரி பைபிளில் வந்துட்டு நான் சொன்னேன் மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்லைன்னு சொன்னேன் ஆனால் மருந்து சாப்பிட்டதுக்கு இல்லைன்னா மருந்து சம்மந்தப்பட்ட உதாரணங்கள் பைபிளில் நிறையா இருக்குது அதை பார்க்கலாமா முதலாவது பாருங்கள் எஸ்ஏக்கியல் ராஜா வந்துட்டு வியாதி படுகையில் இருப்பார் அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி ஆ எஸ் ஏகே எலுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார் என்ன சொல்வார் எஸ்ஏக்கியா ராஜாவே எஸ்ஏக்கியல் ராஜாவே உன்னுடைய வாழ்க்கை முடி முடிய போகுது இதோட நீ மறித்து போவ அதனால் உன் வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுகி பண்ணிவிட்டு உன்னுடைய நீ தயாராகு அப்படிங்கிற மாதிரி ஏசாயா தீர்க்கதர்சி ஒரு தீர்க்கதர்சனம் சொல்லிட்டு போவார் இவர் இன்னோ வீட்டை அந்த அரண்மனையை கடந்து போயிருக்க மாட்டார் அதுக்குள்ளே எசே கல் ராஜாக்கு மனசு உடஞ்சி போய் சோறு பக்கம் திரும்பி ஆண்டவரே நான் உங்களுக்காக உண்மை உத்தவமாக இருந்தேன் ஆண்டவரே இப்படி என்னோடய ஆயுசு நாட்கள் சின்ன இதாகவே போயிடணுமா அப்படின் சொல்லி வேதனையோட ஜ அழுது பண்ணும் பொழுது உடனே ஆண்டவர் திரும்ப ஏசாய ஆகிட்ட ஏ என் பையன் ஜெவம் பண்ணுறான்ப்பா நீ என்ன பண்ணுப்போ அவனுக்கு பதினைஞ்சி வருஷம் ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புவார் சரி ஏசாயா தீர்க்கதரிசி வருவார் இசைக்கியல் கிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை சொல்வார் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவாரா கிடையாது அங்கே ஒரு மேட்ரு நடக்கும் என்ன சொல்லுவார் ஏசாய தீர்க்கதர்சி ஒரு ஆலோசனை கொடுப்பார் என்ன கொடுப்பார் நீ அத்தி பழ செஞ்சி அந்த இதுமேல போடு அப்போ உடனே உன்னோடைய வியாதி சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏசாயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் அப்போது அவர் தீர்க்கதர்சனம் சொல்லிட்டு போயிருக்கலாமே அந்த வியாதி குணமாகறதுக்கு ஏசாயா ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பார்த்தீங்களா அத்தி பழ போடுறதுக்காக இன்னொரு உதாரணம் மற்ற ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் இருக்குது ஏசு கிறிஸ்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் அவசியமாக இருக்குது மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று சொல்கிறாரு அது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி ஏசு கிறிஸ்து இந்த விஷயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த பிணியாளிக்கு வைத்தியன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆணோர் பயன்படுத்தும்பொழுது அந்த காலத்திலே வைத்தியர்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் சரி ஏசுகிஸ்து சொல்கிற அந்த நல்ல சமாரியன் ஊமை இருக்குது இல்லையா லூக்கா பத்தாவது அதிகாரம் வருது நீங்கள் முப்பத்தி நாலாவது வசனத்தை முக்கியமாக படித்து பாருங்கள் அதில் பாருங்கள் அந்த அடிப்பட்டு கிடக்கிறவனுக்கு எண்ணெயை வார்த்து திராட்சை ரசத்தை வச்சு தடவி எண்ணெய்யும் திராட்சை ரசத்தையும் பயன்படுத்துவாங்க ஏன் அப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இன்றைக்கி கூட பாருங்கள் திடீர்னு கால் சுருக்கு பிடிச்சினாலோ இல்லை வ வலிக்கு விழுந்தாலோ நம்ம வந்து நல்லெண்ணெயை போட்டால் உடனே அது ரெண்டு மூணு நாள்லேயே சரியாக அதே மாதிரி எங்கேயாவது சிராய்ப்புகள் ஏற்பட்டால் தேங்காய் எண்ணெய் போடுவாங்க இந்த மாதிரி எண்ணெய் போடுற பழக்கம் இப்போ கூட தொடர்ந்து வருது திராட்சை ரசம் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க எதுக்குன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி டெட்டாயில் மாதிரி ஆன்டிசெப்டிக்கு காரியங்கள் எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது திராட்சரசத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆன்டிசெப்டிக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்போ என்னையும் திராட்சை ரசத்தையும் ஏ தேவன் ஏசங்கிறிஸ்து வந்துட்டு அந்த ஓமையில் எவ்வளோ அழகாக நுழைச்சிருக்கிறாரு பாருங்க சரி இது மட்டுமா இன்னும் ஒரு சில உதாரணங்கள் இருக்குது பாருங்களே கொலோசியர் நாலாவது அதிகாரம் பதினாலாவது 14 ஃபோர்டீன் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போசலன் ஆகிய பவுள் லூக்காவை எப்படி கூப்பிடுனா பிரியமான வைத்தியன் லூக்கா அப்படின்னு கூப்பிடுவார் ஏன் அப்போசலை லூக்கான்னு கூப்பிடலாம் அருமையான ஊழியக்காரன் லூக்கான்னு கூப்பிடலாம் அப்படியெல்லாம் கூடு கூடுறதுக்கு பதிலாக பிரியமான வைத்தியன் லூக்கான்னு கூட்டுறாருன்னா என்ன அர்த்தம் அவர் ஒரு டாக்டரு அந்த லோக்கா டாக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு விசுவாசிகளை நேசித்து அந்த அளவுக்கு மக்களை நேசித்து தன்னுடைய டாக்டர் தொழிலையும் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது இதில் காட்டுது அதனால அந்த பிரியமான வைத்தியன் அப்படிங்கிறது அவருடைய பேர்லேருந்து பிரிக்க முடியாத ஒரு பாத்திரமாகவே இருக்குது புரியுதா உங்களுக்கு அவர் ஊழியமே செஞ்சுட்டு இருக்கிறாரு மருத்துவ பணியோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத இதை குறிக்குது சரி ஒன்று திமுத்தையு அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா திமுகத்தைக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு இந்த தம்பி குமாரனே நீ வந்து திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார் இது என்ன கணக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா அந்த காலத்தில் இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம வாட்ரு ஃபில்ட்ரெல்லாம் வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த காலத்துலலாம் வாட்டர் ஃபில்ட்ரெல்லாம் கிடையாது சரியா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திராட்சை ரசத்தை கொஞ்சம் அந்த தண்ணியில் ஊற்றுனா அதில் இருக்கிற கிருமிகளெல்லாம் அழிச்சிரும் அதுக்கு தான் இப்படி ஒரு ஆலோசனை அப்படின் சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த காலத்தில் திராட்சை ரசத்தை தண்ணியில் லைட்டாக ஊற்றி குடிக்கிறது வழக்கமாகவே யூத கலாச்சாரத்தின்படியே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது சருத்திரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது சரியா இப் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை என்ன பண்றாரு அதிகாரம் வசனத்தில் டாக்டரையே நம்பிக்கிட்டு இருக்கிறது மருந்து மாத்திரையே நம்பிட்டு இருக்குது தலைவலியா உடனே அந்த மாத்திரை எடுத்து போடு காய்ச்சலாக அந்த டாக்டர்கிட்ட நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஒரு வியாதியோ நோயோ ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா மருத்துவர்களை டாக்டரையே நம்பிட்டுருக்குது இல்லைனா மருந்து மாத்திரையே நம்பிட்டுருக்கிறது ஆசா ராஜா பைபிளில் இதே தப்பை தான் செய்தான் அப்படின் சொல்லி எழுதப்பட்டிருக்கு ரெண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் தேவன் இருக்கிறாரு அவரை விட்டுட்டு பரிகாரிகளையே டாக்டர்களையே மருத்துவர்களையே நாடினான் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு ஏ, இருக்குது தயவுசெய்து அதை பாருங்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மருத்துவர்கள் காயம் கட்டலாங்க மருத்துவர்கள் மருந்து போடலாம் இல்லை டாக்டரோ செவிலியர்களோ நர்சஸோ யாராக இருந்தாலும் நமக்கு ஆலோசனைலாம் கொடுக்கலாம் ஆனால் குணமாக்குவதோ தேவன் தான் குணமாக்குவார் அப்படிங்கிறது தாங்க இருக்க வேண்டிய காணப்பட வேண்டிய விசுவாசம் யாத்திராகும் பதினைஞ்சாவது அதிகாரம் பன்னிரெண்டு இப்போ இருபத்தி வசனத்தை பாருங்களேன் கர்த்தரே நமது பரிகாரி அப்படின்ட்டுருக்கு ஆண்டவர் தாங்க நமக்கு பரிகாரி ஆண்டோர் தாங்க வியாதி நோயிலருந்து குணப்படுத்துகிறவர் சரி இதை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் சொல்லி ஒன்று இருக்குது மார்க் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்பது பார்த்திங்கன்னா ஆஸ்தியை விற்று செலவழித்தோம் உதிரப்போக்கு நிற்கவில்லை அதாவது பெண்களுக்கு ஒரு வழியா அது அந்த அம்மா பாவங்கள் இரத்தப்போக்கு நிற்கவே இல்லையாம் கா எவ்வளவோ செலவு பண்ணியாச்சு ஏன் தன்னோட ஆஸ்திய சொத்தை வித்து செலவு பண்ணியாச்சு ஆனாலும் அந்த மருத்துவர்களால் குணமாக்க முடியலை அப்போ அந்த அம்மாவோட வேதனையுன்னு நினச்சி பாருங்க உட்காந்தா எழும்ப முடியாது எழும்புனா உட்கார முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது சீரத்தில் பலனே இருந்திருக்காதுங்க அதான் ரத்தமெல்லாம் வெளியே போகுது எப்படி பலன் இருக்கும் எவ்வளவு வேதனை அது அது மருத்துவர்களால் முடியாத ஒரு வியாதி ஏசு கிறிஸ்து வந்து ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திடுறாரு மற்ற பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்துல இருந்து பதிமூணு வசனங்களில் பாருங்களேன் சூம்புன கை மறுக்கை போல் மாறிடுது எங்கேயாவது பண்ண முடியுமா இன்றைக்கி திடீர்னு தெரியாமல் கை வெட்டப்பட்டிருக்குன்னு வைங்களேன் ஏதோ ஒரு டைம் இருக்குது ஒரு மணி நேரமோ நாற்பத்தஞ்சு நிமிஷமாக ஏதோ ஒரு டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த வெட்டப்பட்ட கையையும் அந்த மனுஷனையும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் உடனே ஆப்ரேஷன் பண்ணி சேர்க்கணும் இல்லை கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னா அந்த கையை திரும்ப நம்ம சரீரத்தோடு சேர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது சப்பானிகளெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களால எலும்பி கை காலெல்லாம் நீட்டி பண்ண முடியுமா பண்ணவே முடியாது தேவன் பாருங்கள் சூமுனை கையை மாற்றுறாரு அப்போஸ்தலர் மூணாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து எட்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா விறக்கும் போதே சப்பானியாக இருந்தவன் சப்பானினா மடமாக இருக்கிறவன் கால் நடக்க முடியாதவன் அவனுக்கு குணம் கிடச்சிருக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக எப்படி நடக்குது இதெல்லாம் காலு போலியோவில் நம்மளே பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர் போலியோனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க காலெல்லாம் சூம்பி சின்னதாக வாங்கி நடக்க முடியாமல் எழுமி நிற்க முடியாமல் இருப்பாங்க எப்படிங்க அதெல்லாம் சரியாகுது தேவை நினச்சா எல்லாமே முடியுங்கிறதுக்கு தான் இது உதாரணம் நானே என்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்கும் மைக்ரேன் அப்படின்னு இருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக இருந்துச்சுங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லிட்டாரு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏற்காவது இருக்காப்பா ஆமாம் சார் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது அதுதான் அப்போ உங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு வருஷம் மேலே கஷ்டப்பட்டுட்டேன் சரி டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலான்னாரு மூணு மாதம் ட்ரீட்டு அது ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிணாரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஊசி இல்லை ரெண்டு ஊசி போடுவார் மூணு மாதம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தலைவலி போயிடுச்சானா போயிடுச்சு ஆறு மாதம் போயிருச்சு ஆறு மாதம் தலைவலியே வரலை அந்த ஒற்றை தலைவலியே வரலை அதுக்கப்புறம் திரும்ப வந்துருச்சு சரி நீ சித்தாக்கு போய் சித்தா மெடிசன் எடுத்து பார்த்தேன் அதுவும் ஒரு மூணு மாதம் சித்தா மெடிசன் எடுத்து மூணு மாதம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப தலைவலி வந்துடுது சரின்னு ஹோமியோபத்தி போய் பார்த்தேன் அங்கே என்னென்னா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற வரையும் தலைவலியே வராது நைட் தூங்குங்க தூங்காமல் போங்க தலைவலியே வராது ஆனா, அந்த மெடிசினை நிறுத்தின உடனே அந்த மருந்து மாத்திரையை நிறுத்தின உடனே திரும்ப தலைவலி வந்துடும் இப்படி பல வருஷமாக நான் போராடிட்டு தான் இருந்தேன் ஜவம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு விடுதலையே இல்லை கடைசில போன வருஷம் பாருங்கள் அதிசயணும் அந்த தலைவலியை தூக்கி போட்டார் ஒற்றை தலைவலிங்கிறது இல்லை கொடுமையான விஷயங்கள் எழுவத்தி மணி நேரம் தலைவலியை நீடிக்கும் வா கடைசியில் வாமிட் எடுத்தால் தான் அந்த தலைவலி போகும் நம்ம அந்த தலைவலி வந்துருச்சுன்னா ரூம் எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டார்க் ரூமில் இருட்டானும்பியால முடியவனால் முடிஞ்சிருச்சு நானே அதுக்கு ஒரு சாட்சி தேவனால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்காக பாருங்க ஒரு வாழ்க்கை காத்திருக்கு இப்போது ஊழியக்காரங்களில் கூட ஒரு சிலர் நினைக்கிறீங்க நம்ம மருந்து மாத்திரை எடுத்தால் விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தயவு செய்து அப்படி நினைக்காதுங்க ஊழியர்களும் மனிதர்கள் தான் அப்போது சிலர் பதினாலு ஊழியர்கள் மருந்து எடுத்துக்கொள்வதில் தப்பே கிடையாது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுடைய சித்தத்தை அறிகிற விஷயத்தில் முதலாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு வியாதியோ நோய் வந்துச்சுன்னா எதுக்காக இது வந்துச்சு விசுவாசிகளுக்கு மட்டும் ஊழியர்களுக்கும் இதே இது தான் எதுக்கு வந்துச்சு நம்ம என்ன செய்யணும் ஆண்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா என்ன பண்ணுவார் நம்மளும் எட்டாவது அதிகாரி இருபத்தி மூணாவது பாருங்க தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்ம பரலோகத்துக்கு இல்லை ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் ஏசு கிறிஸ்து பாவமில்லாமல் தரிசனம் ஆவா இப்பிரி ஒன்பது இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அதுக்கப்புறம் நமக்கு வியாதியே இல்லாத வாழ்க்கை கவலைப்படாதங்க சரியா கருத்துரு தாமே உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ இந்த பவர் பாயிண்ட்டு இந்த பிடிஎஃப் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து எங்களுடைய வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா டெலிகிராம் ஆப் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அவ்வளவும் ஃப்ரீ உங்கள் சபைகளை நீங்கள் எங்களோட லோகோவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம் பர்மிஷன் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்கு இதுக்கு காப்பிரைட்டே கிடையாது கருத்துரு தாமே உங்களை ஆசீர்விப்பார்கள்